ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேரு எங்கிருந்து பேசுறீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க முகமது புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாபட்டத்திலிருந்து பேசுறேன் ஓகே வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நட்டினுடைய ஆராய்ச்சி மணியில் கோபம் தொடர்பான செய்திகளை நம்ம வந்து மக்கள் கேட்டு ஒவ்வொருத்தன ஒவ்வொரு உங்க வாழ்க்கையில் நடந்த கோபமா நீங்க கோபப்பட்டா என்ன நடக்கும் எனக்கு தெரியும் ஆனா எனக்கு தெரிஞ்ச வேண்டியது என்னன்னா கோபம் மனுஷனுடைய அழிச்சு மனுஷன் மிருகமா மாத்திரும் கோ கோபத்தோட கோ கோபத்தோட இல்லாம விஷயத்தை நிதானமா யோசிச்சாங்கன்னா அவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு தெளிவா புரியும் குறிப்பா அந்த காப்பியம் உருவானதே கோபத்தோட வெளிப்பாடுதான் அதே அந்த பாண்டிய மன்னன் வந்து நிதானமா யோசிச்சு கொண்டு வருக அப்படிங்கறதுக்கு பதிலாக கொண்டு வருக அப்படின்னு சொல்லி அந்த சிலப்பதிகார காப்பியமே உருவாயிருக்காது சரி கோபம் வருது அத வந்து கோபம் வர்றதுக்கு எவ்ளவோ காரணங்கள் இருக்கு நம்ம சுற்றி நடக்கக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு நம்மளை டென்ஷன் படுத்திட்டு தான் இருக்கிறாங்க அது வரும்போது அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அமைதியா இருக்கிறது கோபம் வரும்போது அமைதியா இருங்க விட்டு கொஞ்ச நூரம் வெளியில போயிருங்க வெளியில போட மாட்டேங்கிறாங்களே சார் இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறோம் அது வந்து இப்ப உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா இல்லேஜ் ஆகலை அதனால நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்க பெரும்பாலும் குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள வர்ற பிரச்சனைகளே விட்டுட்டு போக முடியாது இவங்களும் இவங்க எல்லாருமே உரிமைக்காகத்த நான் வந்து சொல்றது சரி அப்படின்னு வந்து கணவர் சொல்லுவாரு மனைவி சொல்லுவாங்க இல்ல நான் சொல்றதே சரிப்பாங்க இதனாலதான் பிரச்சனைகள் வருது அது பேச பேச அப்படி சண்டை வந்து அது கோபமாகி இது வந்து எல்லா குடும்பங்களையும் நடக்கக்கூடிய ஒரு உங்க குடும்பத்திலோட உங்க அம்மா அப்பாவுக்கு நடந்த சண்டைகள் நடந்திருக்கும் நீங்க பாத்துருப்பீங்கல்ல பெரும் எங்க ஒரு நாளைக்கு சரி அது செய்யறதுனால கோபம் கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அனுபவபூர்வம் உணர முடியுதா அனுபவபூர் குரான்ல இருக்கு அவங்களோட வாழ்க்கையில பெரும்பாலும் இல்ல ஒகே ஓகே அதை நடைமுறைப்படுத்துறது இல்லை ஆனா அதை பண்ண வந்து கோபம் குறையும் அப்படின்னு உண்மையா பண்ணாங்கன்னா கோபம் குறையும் என் கருத்து நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப குரான பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் அரபிக் இப்பதான் வந்து பெரும்பாலும் அரபிக் இருக்கிற வார்த்தை தான் யாரு சொல்லி அவங்களுக்கு தெரியுமா என்னன்னே தெரியாது அவங்க சொல்றதுதான் வேதவாக்கு செய்யறதுனால ஏத்துக்க மாட்டேங்குது அப்படிங்க படிச்சுக்கிட்டு இருக்கேன் அது மட்டும்பச்சுங்களா எல்லாம் ஒரு ஏக்கரத்தை மாநில சொல்லிட்டு இருக்காங்க குடும்பத்துல பெரும்பாலும் பிரச்சனைகள் வர்றது கணவன் மனைவியா இருக்கும்போது பிரச்சனைகள் அதிகம் கிடையாது அவங்களை தூண்டி விடுறதுக்கு ரெண்டு பக்கமும் இருக்காங்க குடும்ப வாழ்க்கையும் அமையும் தூண்டுதல் இருக்கிறதுனால குடும்ப குடும்ப பிரச்சனைகள்ல அமைதி இல்லாமல் போகுது கோர்ட்ல போய் கடைசியா நிக்கிறாங்க அறுவடை செய்யணும்